தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் தானாக கணிந்து விடவில்லை இதனை அடைய தன் குடும்பத்தையும் மனைவி மக்களையும் துறந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இன்னரையும் நீத்த இந்த தியாகசீலர்களை வாழ்த்தி வணங்குவோம் அப்படி இந்திய விடுதலைக்காக போராடி உயிர்நிறுத்த ஜான்ஸ்ராணி லக்ஷ்மிபாய் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி நகரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் மணிகர்னிகா தந்தையார் மோரோபந்த் தாம்பு இவருடைய கணவர் ஜான்சி ராஜ்யத்தின் மன்னர் கங்காதரராவ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நவம்பரில் இறந்தார் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை கணவர் இறந்தவுடன் பதினெட்டு வயது நிரம்பிய லட்சுமிபாய் ஆட்சி பொறுப்பேற்றார் அக்காலத்திய அரச மறுபடி ராஜ்யத்திற்கு மன்னராவதற்குரிய ஆண் கொண்டார் இதை ஏற்க மறுத்த அப்போதை இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த கௌசி பிரபு தங்கள் வாரணாசிலி கொள்கையை வலியுறுத்தி ஆங்கிலேயர் நேரடி ஆட்சியில் இணைத்துக் கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜனவரியில் கல்கத்தா அருகில் தோன்றிய இராணுவ கழகம் வட மாநிலம் பரவியது கான்பூர் லட்சுமணபுரியில் பெரும் போர் நடைபெற்றது ஆயிரத்தி ஜூன் மாதம் ஜான்ஜ் கழகம் பரவியது ராணி லட்சுமிபாய் பாலேந்தி ஆங்கிலப் படையை ஜான்சியிலிருந்து விரட்டியடித்தார் பன்பூர் சாகர் போன்ற பகுதிகளின் அரசுகள் லட்சுமிபாயுடன் இணைந்து கொண்டனர் இங்கிலாந்திலிருந்து கூடுதல் படை பலத்தோடர் சர்ச்சியுரோஸ் என்பவர் கும்பையில் வந்திறங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பிப்ரவரியில் அங்கு வந்த தாதியா தோப்போ என்னும் அந்த வீரர் ஆங்கிலப் படைகளுள் போர் புரிந்தாலும் ஏப்ரல் பெத்தவா என்னமிடத்தில் தோல்வி கண்டார் இந்நிலையில் லட்சுமிபாயும் தாதியார் தோப்பியும் சான்சியை கைவிட்டு குவாலியரை கைப்பற்றி அங்கிருந்து சிந்தியாவை அக்கராவிற்கு அஞ்சி ஓட செய்தனர் குவாலியர் கோட்டையை எளிதில் அழிக்க முடியாது ஆயினும் அக்கோட்டைக்கு வெளியே ஆயிரத்தி ஜூன் பதினெட்டில் நடைபெற்ற போரில் ராணி லட்சுமிபாய் துப்பாக்கில் கொண்டுபட்டு இறந்தார் ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நடந்த இராணுவ புரட்சி இயக்கத்தில் இந்தியர் கட்சியில் தலைசிறந்த இராணுவ தலைவர் எனும் புகழக்குரியவர் ராணி லட்சுமிபாய் என்று அவரே வென்ற சர் கியூராஸ் கூறினார் மிக இளம் வயதிலே நாட்டை காக்கும் பொறுப்பினை மேற்கொண்டு அப்பணியில் பல இன்னல்களைக் கண்டு உயிர் துறந்த ஜான்ஸ் ராணி இந்திய பெண்மைக்கு ஒரு அணிகலன் என போற்றத்தக்கவர் அதனால் நாம் ராணி ஜான்ஸ் ராணியை நாம் வணங்குவோம் அப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பாதுகாப்போம் இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக நாம் அனைவரும் உடைப்போம் நன்றி வணக்கம்